नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சவச்சன்மராை அதுலோமாக சமயோஹவிர் சுவலட்ச லக்மீவா சமத்துஞய அதுல பீமாக சமயர்ஹரி சர்வலட்சியா இதுவரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் இனி லக்மீவா அர்த்தம் பார்க்கணும் லீ அசி நம் வசதி லக்ஷ்மீவான் தனவான் குணவான் மாதிரி லக்ஷ்மீவான் ஸ்ரீமான்னு சொல்லுவோம் அங்கே அது மத்துப்பு பிரத்யம் வதுப்பு வத்துப்புலாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது வத்துப்பு பிரத்யம் மதுப்பு பிரத்யம் புத்திமான் ஸ்ரீமான் அந்த இடத்துல மான் வரும் அங்க புத்தி வான் வராது ஸ்ரீவான் வராது இங்கே லக்ஷ்மீவான் தனவான் குணவான் ரூபவான் அதையே ஸ்ரீலிங்கத்தில் போட்டால் ரூபவதி குணவதி தனவதி அப்படி வரும் பகவான் அதே மாதிரி தான் பகத்தை உடையவன் பகவான் தனத்தை உடையவன் தனவான் அது மாதிரி இங்கே லக்ஷ்மீவான் அப்படிங்கிறார் ஸ்ரீமான்னாலும் சரி லக்ஷ்மி லக்ஷ்மிவான்னு சொன்னாலும் சரி ஒரே அர்த்தம்தான் லக்ஷ்மி அஸ்ஸ வட்சசி நித்தியம் வச வசதி அஸ்ய வக்ஷசி இந்த மகாவிஷ்ணுனுடைய மார்பில் எப்பொழுதும் லக்ஷ்மியானவள் வசிக்கிறாள் அதனால் லக்ஷ்மிவான் லக்ஷ்மியை உடையவன் அர்த்தம் சமஸ்த லக்ஷ்மியையும் உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது சமிதி யுத்தம் ஜயதீதி சமித்தின் ஜயா சமிதிங்கிற சப்தத்துக்கு யுத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பெரிய கூட்டத்தை ஜெயிக்கிறது சமிதி சமிதி ஜெயஹா இதுலேயும் வருதே கீதையிலையும் வருது சமிதி ஜெயஹா வருது ஆஹா யுத்தம் ஜெயதீ தி யுத்தத்தை இன்னொருத்தர் நம்மளோட சண்டைக்கு வந்தால் அந்த சண்டையை ஜெயிக்கிறது அஹ ச யுத்தத்தை ஜெயிப்பவன் பிறர் நம்மோடு போரிடுவதை போரிடுவதை வெற்றி போரில் வெற்றி கொள்றவன் அல்ல போரை வெற்றி கொள்பவன் அப்படி அர்த்தம் யுத்தத்தை ஜெயிப்பவன் இல்லை தித்தியா விபக்தி ஏகவச்சனம் இரண்டாம் வேற்றுமை ஒருமை ஜெயதீதி சமிதிஞ் ஜயஹா அஹ யுத்தத்தை ஜெயிப்பவன் பிறர் போருக்கு வந்தால் அந்த போரில் போரை வெற்றியடை போரை போரைனா போரில்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வெற்றி அடைகிறவன் அர்த்தம் இனி அடுத்தது விக்ஷரோ ரோஹித்தோமார்கே துர் தாமோதர சகா மகீதரோ மகாபாக ோர்மோத மகீதரோ மகாபா வேகவனமி அழிவில்லாதவன் அர்த்தம் விகத க்ஷர கஷர நழிவு நாசரம் இல்லையோ விகத விக விஷர எஸ் அசௌ யாருக்கு க்ஷரம் இல்லையோ அவன் விஷரன் அவ்வளோதான் அஹ ரோஸ் ஸ்ந்தய மூ மிஷமூர் வான் ரோ ரோ ரோ ராடையலேதிரி லோகித்த ரோஹித அதாவது அந்த செகப்பு நிறமுள்ள வடிவத்தை சில அவதார காலத்தில் எடுக்கிறார் भगवान, அ ஸ்வச்சந்ததையா கீதையில் இருக்கு இல்லையா பிரகிரும் சுவாம் அவஷ்டபிய சம்பவாமி ஆத்ம மாயையா என்னுடைய மாயையால் நான் பல வடிவங்களை எடுக்கிறேன்கிறார் கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் அஹ ஸ்வச்சந்த தயான்னா என்ன அர்த்தம் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ரோஹிதாம் மூர்த்திம் வகன் இது ரோஹிதா அப்புறம் என்னென்னா மத்ஸ்ய விசேஷ மூர்த்தி மத்ஸ்யாவதாரம் பண்ணினார் ஆஹா மத்ஸ்ய விசேஷ மூர்த்தி வா வகனு பகவான் மீன் வடிவத்தில் வந்து வேதங்களையெல்லாம் காப்பாற்றினார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுகிறது ஆகவே ஆஹப்பு வடிவத்தை எடுத்துக்கொண்டார் அது எதா புராண கால விஷயமா இருக்கும் அதில் போடலைங்க ஸ்வச்சந்ததையா ரோஹிதா மூர்த்தி மத்ஸ்ய விசேஷ மூர்த்தி வா விகல்பம் அது இதுவோ அதுவோ சிகப்பு நிறமுடைய வடிவத்தை அல்லது சகப்பு நிரமுள்ள ஒரு மீன் வடிவத்தை எடுத்தவர் என்று ரோஹிதாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அடுத்தது சன்மார்கா விக்ஷரோ ரோஹித்தோ மார்க்கா அப்படின்னு இருக்கு அதுக்கு அர்த்தம் முமு மா பரமான சிவ முவன மோட்சத்தை விரும்புகின்றவர்கள் தம் தவயந்தி அந்த இறைவனை தேடுகின்றார்கள்ீதையில் இருக்கு இல்லையா தத்த பரம் தற்பரி மாதிரி வீய பதனஞ்சாத் அத்த அதாவது அசங்கசிரேண திருடேனி தத்த்பதம் தரிமாத்தவ் கீதையில் இருக்கு அதான் மார்க்கயந்தின்னா அன்வேஷயந்தி தேடுகின்றார்கள் இறைவனை தேடுகின்றார்கள் மோக்ஷ் மோக்ஷத்தை அடைய விரும்புகின்றவர்கள் இறைவனை தேடுகின்றார்கள் இறைவனை தேடுறது வேறு இன்பத்தை தேடுறது வேற இல்லை முழுமையான இன்பத்தை தேடுவது குறைவில்லாத நிறைவான இன்பத்தை தேடுவது என்பது வேறு இறைவனை தேடு தேடுவது என்பது வேறல்ல அதனால அடுத்த வரியில் சொல்கிறார் ஏன பரமானந்தகா பிராபியத்தே சகா மார்க்கா மார்கஹாங்கிற அர்த்தம் என்னன்னா மோட்சத்தை விரும்புகின்றவர்களால் தேடப்படுபவராக இருப்பதால் அவர் மார்கா என்று அழைக்கப்படுகிறார் அப்புறம் அது மாத்திரமில்லை எவரால் நமக்கு மேலான இன்பம் கிடைக்கிறதோ எந்த வழியினால் ஏன மார்க்கேண பரமானந்தகா பிராபியத்தே சகா மார்க்கா விஷ்ணு எவரை எந்த ஒரு வழியில் செல்வதால் இறைவா இறை வழம் ஈஸ்வர மார்க்கா வேத மார்க்கா மமவர்த்தமாங்கிறார் கீதையில் பகவான் எல்லாரும் என் வழியை பின்பற்றுகிறார்கள் வேத மார்க்காங்கிறதும் வேத நெறி வேத அந்த மார்க்காங்கிறதுக்கு அந்த அர்த்தம்தான் ஏன்னா ஏன மார்கேண நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஏன மார்க்கேண பரமானந்தா பிராப்பியத்தை எந்த வழியில் மேலான இன்பத்தை குறைவிலா துன்பமில்லாத இன்பத்தை உணர்கிறார்களோ அந்த வழியாக இருப்பவர் என்பது பொருள் மார்க்காய நம அடுத்தது ஹேத்து விக்ஷரோ ரோஹிதோ மார்க்கா ஹேது நாலாவது நாம் நிமித்தஞ்ச காரணம் சயேவ இ ஹேதுஹூ அதாவது ஹேதுஹுன்னா ஜெகத்காரணம்னு அர்த்தம் இந்த ஜகத்துக்கு அபின்னிமித்தோபாதான காரணமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் எப்படி சொப்னத்தில் வந்து கச்சா பொருளும் அறிவு காரணமும் எப்படி நம்முடைய மனமாகவே இருக்கிறதோ அப்படி இப்பேற்பட்ட மாபெரும் படைப்பிற்கு இறைவனே கச்சா பொருளுமாக இருக்கிறார் அறிவு காரணமாகவும் இருக்கிறார் எப்படி ஒரு ஒரு பொருள் இப்போ இந்த மாலை பண்ணணும்னா இதை ஒரு ஆசாரி பண்ணுறார் இல்லையா அறிவு காரணம் இருக்குது பொருளும் இருக்குது ஆகவே உபாதானம் அப்படின்னா முதற் காரணம் பாங்க தமிழில் ஆங்கிலத்தில் மெட்டீரியல் காசு நிமித்தம்னு சொன்னால் அறிவு காரணம் இன்டெலிஜென்ட் காசு இது ரெண்டும் யாருன்னா பகவான் தான் மாயா மாயையின் கோணத்தில் உபாதான காரணமாகவும் மாயையில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்தின் கோணத்தில் நிமித்த காரணமாகவும் ஆதாரமாக விவர்த்த காரணமாகவும் இது அத்வைத சித்தாந்தம் அப்படி இருக்கிறார் செலந்தி பூச்சி தன்னிடத்திலிருந்தே எப்படி நூலை தோற்றுவித்து தானே இழுத்துக்கொள்கிறதோ செலந்தி பூச்சி அது மாதிரி भगवान, அபிண்ண நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாபெரும் படைப்புக்கு இறைவன் அறிவு காரணமாகவும் பொருட்காரணமாகவும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகிலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இறைவனே நீழ்விசும்புமாகி ஆழ்வார்களும் அப்படி தான் பாடுறாங்க ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி இவர் சமயக்குறவர்களும் எல்லாருமே இறைவன் தான் இத்தனையுமாக இருக்கான் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் ஆக உபாதானம் நிமித்தஞ்ச காரணம் இந்த அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உபாதான காரணம் கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் அது நிமித்த காரணம் இது ரெண்டும் சேர்ந்து அவர் எங்கே இருக்கார்னா மலர்மிசை ஏகினான்னா இந்த மூணு மூணு குரலே போகும் ஆக முதல் குரல் உபாதான காரணம் ரெண்டாவது குரல் நிமித்த காரணம் மூணாவது குரல் அந்த இறைவன் உள்ளத்திலே மலர்மிசை ஏற்கனவே இருக்கார் ஏகினான் ஏகப் போறார் இல்லை இருக்கார் உள்ளே நீ கவனிக்கலை ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் அடுத்தது தாமோதரக தாமோதர சப்தத்துக்கு அர்த்தம் தனா மீ தயமோதரமோதா यशोदया यशो दरे, दाम्नो दरे वा யசோதயம் பதமோதர்ப்பம் ஸ்மிக்கம் தயோமியம் தாம்பா தோோதரே इति दामानि लोकनामानी, तानि तेन दामोदरो சய தாபனா தாதராமோ इति, व्यासवचनात इति व्यासवचनात वा, वा दामो दरहा दामो दरहा <coughs> विक्षरो இவ்வாசனோர விஷரோ ரோஹி மாகோ தாமோதர சக அப்புறம் பார்ப்போம் அப்போது தாமோதர்து இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் திசான साधनेन உத்ஷ்டா மதி யா தயாத்தி இது தாமோதர அதாவது இறைவனை யார் உணர முடியும்னா நல்ல புலனடக்கம் உள்ளவன்தான் உணர முடியும் மாணிக்க வாச்சகர் சொல்லுவார் அனைத்துலகு நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா அதனால் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறவனுக்குத்தான் உண்மை விளங்கும் புலனடக்கம் நன்றாக இருக்கிறவனுக்குத்தான் உண்மை விளங்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தமாதின்னு சொன்னால் தமாதி சாதனேன தமாதீன அர்த்தம் சமதமம் அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்புறம் வந்து மனம் ஒருமுகப்பட்டுருக்கிறது பொறுத்துக்கிறது குளிர் வெப்பத்தை சுகதுக்கத்தை பொறுத்துக்கிறது எப்பவும் பரிபூர்ணமாக சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கிறது அதான் சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அதனால் தமாதின்னு போட்டார் தமாதி சாதனேனை உதார உதார உத் உதாரம் இப்போ தம உதர அதனால் தாமோதராக கொண்டு வரார் தமாதி சாதனையின உதாரகா உதாரகானா என்ன அர்த்தம்னா புத்தி நல்ல விளக்கம் பெறுகிறது அறிவு விளக்கம் பெறுகிறது அறிவு செம்மையாக இருக்கிறது அந்த செம்மையான அறிவால் எந்த ஒரு இறை தத்துவத்தை உணர்கிறோமோ அந்த தத்துவத்துக்கு பேர் தாமோதரன் அழகான அர்த்தம் இது தாமோதரா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிற ஆண்டாள் ஆனால் தயா தமாதி சாதனேன உதாரா உதாரா போடணும் உதாரகா இல்லை உதாரா உத்கிருஷ்டா மதிஹி யா தயா கமியத்தே இது தாமோதர புலனடக்கம் முதலான சாதனங்களால் பக்குவப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட செம்மைப்படுத்தப்பட்ட அறிவால் உணரப்படுபவராக இருப்பவர் எவரோ அவர் தாமோதரன் என்ற அழைக்கப்படுகிறார் இது ஒரு அர்த்தம் ஆகையினால் அதுக்கு என்ன பிரமாணம்னா மகாபாரத்தை கோட் பண்ணுறார் உத்தியோக பருவம் தமாத் தாமோதரோ விபு இது மகாபாரதே தமாத் தமாங்கிற பதமே நமக்கு தெரியும் தமஹான்னா புலநடக்கம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அப்படிங்கிறது கைவல்லிய நவநீதம் பாஹ்ய இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறதுக்கு தமஹா சக்குராதி பாஹ்யேந்திரிய தமஹா மனோ நிகிரகா ஷமஹா அப்படின்னு தத்துவபோதத்துலேயும் படிச்சுருக்கோம் ஆஹா தமாத் தாமோதரோ விபு தமாத் தாமோதரஹான்னு சொல்லி மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் இருக்குதுங்கிற சொன்னார் இது ஒன்று இது முதல் அர்த்தம் இதை தான் எடுத்துக்கிறார் அடுத்தது என்னதுன்னா யசோதையா தாம்னா உதரே பத்தா கயர் தாமன கயிறுன்னு ஒரு அர்த்தம் அத வந்து வயிற்றில் கட்டினாளான் கிருஷ்ணாவதாரத்தில் யசோதா அதனால் யசோதையா தாம்னா தாம்னான்னா கயிற்றாள் ரஜ்வா உதரே பத்தஹா வயிற்றில் கற்றினாள் கயிற்றினால் யசோதா தேவி வயிற்று வயிற்றில் கிருஷ்ணனுடைய வயிற்றில் கட்டினத்தினால அவனுக்கு பேர் தாமோதரஹா இது அவதார விசேஷம் அதுக்கு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ததர்ஷாற்பாஸ்யம் ஸ்மிதாசஞ்சபாலகம் தயோர்மத்தியகதம் பத்தம் தாம்னா காடம் ததோதரே ரொம்ப அழகான ஸ்லோகம் அது அவன் சின்ன பையனான் கிருஷ்ணன் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த சின்ன குட்டி பல்லு இந்த குட்டி பல்லு அல்பந்தாஸ்யிறார் அல்பந்த ஆசியம் ஆஸ்யம்னா முகம் தம்னா பல்லு அல்பந்தம்னா குட்டிப்பல்லு அல்பந்தம் காட்டினானா அந்த மூஞ்சி வாயை திறந்து சிரி சிரித்தானா யார் கிருஷ்ணர் ஸ்மிதஹாசம் ஸ்மிதஹாசம்னா என்ன அர்த்தம் புன்னகை அம்மாவை பார்த்து சிரிக்கிறான் பண்ணுற அக்கரமெல்லாம் பண்ணிவிட்டு அதனால் இப்படி சிரிக்கிறான் அந்த பாலகம் தயோகோ மத்தியகதம் பத்தம் அதில் மயங்கி போயிட்டானாவோ யார் யசோதா அந்த சின்ன குழந்தை சிரிக்கிறத பார்த்து மயங்கிட்டா ஆனாலும் என்ன பண்ணாளான்னா இல்லை இல்லை இவன் வம்பு பண்ணுவான்னு சொல்லி அவனை வந்து கயிறை எடுத்து ததா உதரம் அந் அதாவது அதில் அதில் கட்டுப்பட்டாளாம் அந்த இதுக்கு கட்டுப்பட்ட யசோதா தேவி அந்த கட்டுப்பட்ட தன்மையோடு அவனுடைய வயிற்றின் கயிறை கட்டினாள் அப்படின்னு வருது தாம்னா காடம் தசோதரே அதனால் என்ன பேர் வந்துதான்னா அதாவது அவளும் கட்டுண்டு கட்டினாள்ங்கிறார் யசோதாதேவி தான் கட்டுண்டு கட்டினாள் அந்த சிறுவனுடைய சிறு பல்லை பார்த்து மந்தகாசத்தை பார்த்து அதனால் கட்டுண்ட யசோதா தேவி அவனுடைய வயிற்றில் கயிறை கட்டினாள் கட்டுண்டு கட்டினாள் கட்டுகளிலிருந்து விடுபட்டவனை அனைத்து கட்டுகளிலிருந்தும் அனைத்து அனைவரையும் விடுவிப்பவனை அவன் கட்டுண்டவன் போல் காணப்படுபவனை கட்டினாள் அதனால் தத்தஷ்ட தாமோதரதாம் தாமோதரதாம் சயயௌ அவனுக்கு தாமோதரன்னு பேர் வந்தது தாமபந்தனாத் இது அப்படின்னு பிரம்மபுராணத்தில் பிரம்மபுராணம் இது பிரம்மபுராணே இன்னொன்று தாமனி லோகநாமானி தானி எஸ் உதராந்தரை தேன தாமோதரோ தேவ ஸ்ரீதரஸ் ஸ்ரீசமாசிரித்த இதி வியாசவச்சனாத்வா தாமோதரா இன்னொரு மீனிங் தாமானின்னா என்ன அர்த்தம்னா லோகநாமி பல்வேறு உலகங்களின் பெயர்கள் பூலோக புவர்லோக சுவர்லோக மகோலோக ஜனோலோக தபோலோக சத்தியலோகம் அத்தல வித சுதல ரல ரச மகாத்தல பாதாளம் விநாயகர் புராணத்தில் வரும் விநாயகரோட வயத்துக்குள்ளே நூற்றி அண்டம் இருக்குன்னு வரும் அதுக்குள்ளே தான் நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்துட்டேன் விநாயகர் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டே விநாயருக்கு பூஜை பண்ணுறோம் ஆக தாமி லோகநாமி தாமானின அர்த்தம் உலகங்களின் பெயர்கள் தானி எஸ்ய உதர அந்தரே அவை அனைத்தும் எவனுடைய வயிற்றுக்குள் இருக்கின்றனவோ விஸ்வரூபம் பகவத்கீதை ரெஃபர் விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப தரிசனத்தில் எல்லாம் சொல்லியிருக்கு அநேக வக்ரநயனம் அநேகாத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் தேவம் அதெல்லாம் வந்து பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தில் பார்த்துருக்கோம் ஆகா அனைத்து உலகங்களும் எஸ்ய உதராந்தரே யாரினுடைய வயிற்றுக்குள் இருக்கின்றனவோ தேன தாமோதரோ தேவஹா அதனால் அவன் தாமோதரன் என்று அழைக்கப்பட்டான் தேவகா யாருன்னு ஸ்ரீதரஹா ஸ்ரீ லக்ஷ்மியை தரித்து ஸ்ரீ சமாஸ்ரிதா லக்ஷ்மி அவன் டிபெண்ட் பண்ணியிருக்கானா லக்ஷ்மி அவனை டிபெண்ட் பண்ணியிருக்காளா அதாவது மகாலக்ஷ்மி நாராயணனை சார்ந்திருக்காளா நாராயணன் லக்ஷ்மியை சார்ந்திருக்கானான் இங்கே சொல்கிறார் அவர் லக்ஷ்மிதான் நாராயணனை சார்ந்திருக்கு செல்வம் செல்வம் செல்வனை சார்ந்திருக்குன்றனதா சார்ந்திருக்கிறதா செல்வனைத்தான் செல்வம் சார்ந்திருக்கு இந்த இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விக்கிரம் வச்சுருப்பா இப்போ திருப்பதி பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் போய் பார்த்தா சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மூர்த்தி இருப்பார் அவருக்கு வைஷ்ணவர்கள் கூப்பிடுறதே செல்வன்னு தான் செல்வர்னு சொல்லுவார் எல்லாருமே இன்றைக்கும் எல்லா எந்த கோயிலில் போனாலும் சரி அந்த போகமூர்த்தின்னு ஒன்று பேர் சின்னதாக ஒன்று இருக்கும் சுவாமிக்கிட்டேயே இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஈசான்யமாக திருப்பி வேற வச்சுருப்பார் நேரம் இருக்காது நீங்கள் பார்த்தா தெரியும் வெங்கடாஜலபதி இருக்கார் திருப்பதியில் திருப்பதி கீழே பெருமாளுக்கு கீழே ஒரு காலுக்கீழே வச்சுருப்பாங்க ஒரு சின்ன வெள்ளியில் பெருமாள் இருப்பார் அவருக்கு தான் அபிஷேகம் இல்லாம் அவரை கொஞ்சம் லைட்டாக திருப்பி வச்சிருப்பாங்க ஈசான்யத்தை பார்த்துருக்கணும்னு ஒரு ரூல் அவருக்கு எப்போதுமே பேர் செல்வர் அதெல்லாம் இங்கே தாற்பயம் இல்லை இங்கே தாற்பயம் என்னன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே படித்திருக்கோம் பார்க்கடலை கிடையிற போது பார்க்கடலருந்து மகாலட்சுமி வந்தா மகாலட்சுமி வந்தவுடனே கையில் மாலையோடு வந்தா எல்லாரும் தலையை காட்டினாங்க எனக்கு மாலை போடு மாலை போடு அவன் என்ன சொல்லிட்டான் என்னை விரும்பாதவனைத்தான் நான் விரும்புவேன்னா எங்கேயா உலகத்தில் இப்படி பார்த்துருக்கோமா யாரா சொல்லுவாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஐ லவ் யூ சொல்லியானோ அப்படி இருக்கிற போது அவன் என்ன சொன்னான்னா என்னை நேசிக்காதவனைத்தான் நான் நேசிப்பேன் அப்படின்னு இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா செல்வத்தை விரும்பாதவனிடம் செல்வம் இருக்கும் செல்வத்தை விரும்புகின்றவனிடம் செல்வம் நிலைக்காது ஆசை இல்லாதவனிடத்தில் செல்வம் இருக்கும் திருக்குறளின் நிறைய திரு திருன்னு வரும் ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு கல்லா நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் ஆஹா நாராயணந்த இவர் பெருமாள் ஒருத்தர் தான் பேசாமல் உட்கார்ந்துருந்தார் அவர் விஷம் சாப்பிட்டு அங்கு படுத்துட்டுருக்கார் யார் அங்கே சிவபெருமா அதில் விஷம் வந்தது விஷத்தை அவர் சாப்பிட்டு விட்டார் நம்ம சொல்கிறோம் இல்லையா தினம் ஸ்லோகம் சொல்கிறோமே லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்தக சுரா தன்வந்தரிஷ் சந்திரமாஹா காவஹ் காமதுகா சுரேஸ்வர கஜோ ரம்பாதி தேவாங்கநாகா அஸ்வ சப்தமுக சுதா ஹரிதனு சங்கோ விஷம் சம்புதே ரத்னீதி சதுர் தச பிரதி தினம் குர்வந்துவோ மங்களம் காலையில் தனம் இங்கே சொல்லின்னு இருக்கும் பதினாலு ரத்னங்கள் வந்தது பார்க்கடலருந்து அதில் ஒன்று லக்ஷ்மி லக்ஷ்மி தான் ஆரம்பிக்கிறது இதில் லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்த சுரா தன்வந்தரி சந்திரமாஹா காவ காமதுகா சுரேஸ்வரகஜா ரம்பாதி தேவாங்கனா அஸ்வ சப்தமுக சுதா ஹரிதனு சங்கஹா விஷம் ச அம்புதேஹே இப்ப இவர் சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு விட்டார் அங்கே பார்வதி கழுத்தை தடவின்ட்டுருக்கா சரியாக போட்டோன்னு இவர் இருந்தால் பார்த்தா நேர கொண்டு அது மாத்திரம் இல்லை லக்ஷ்மி வந்து அவர் எப்போ பார்த்தாலும் அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே விசேஷமாக இருக்குது யாருக்கு சிவனுக்கு சும்மா இதுக்காக சொல்கிறேன் இது வரணும்னா சர்வாலங்கார பூஷித்தனா படுத்துட்டு வேறே இருக்கார் பார்த்தா மாலையை போட்டு காலை பிடிச்சாலும் அதனால் இங்கே என்னதுன்னா ஸ்ரீ சமாஸ்ரிதா அதுக்காக சொல்ல வந்தேன் ஸ்ரீ சமாஷ்ருதா அவள் வந்து போய் சேர்ந்தத்தினால அவளை தரிச்சுன்ருக்கானோ தன்னை சரணாகதி பண்ணினா பெருமாளுடைய காலை தானே போய் பெருமாள் பிடிச்சாவோ பெருமாளுக்கு மாலையை போட்டால் பெருமாள் காலையை போட்டு காலை பிடிச்சா அதனால பெருமாள் அவள ஹயத்தில் தரித்தானோ சரணாகதி பண்ணினவர்களை காப்பாற்றுவது இதுலேருந்து பெரு லக்ஷ்மியே வைஷ்ணவ சம்பிரதாயப்படி சரணாகதி ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி தான் சரணாகதி தான் பண்ணான் சரணாகதி பண்ணினவர்களை காப்பாற்றணுமா வேண்டாமா அதனால் காப்பாற்றணும் அதனால் அதுக்கு இதில் இந்த ஸ்லோகத்தில் தாத்பரியம் தாமோதரம் தான் நமக்கு அத்தனை இதில் இருக்குது யார் செல்வ எவரை செல்வம் சார்ந்து இருக்கிறதோ எவர் செல்வங்களை செல்வத்தையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறாரோ அப்பேற்பட்டவருடைய வயிற்றில் அனைத்து உலகங்களும் இருக்கின்றன எனவே தாம சப்தத்துக்கு லோக நாமங்கள் என்று பெயர் ஆக லோகங்களெல்லாம் இருக்கிறதுனால தாமங்கிறது லோகம்னு அர்த்தம் பண்ணி லோகநாமானின்னு சொல்லி எல்லா பெயர்களையும் உடைய உலகங்கள் அனைத்தும் அவருடைய வயிற்றிலே இருக்கின்றன ஆகவே அவர் தாமோதரன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார் என்பது கருத்து அப்படின்னு வியாசர் சொல்லியிருக்காருங்கிறார் வியாசர் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு தெரியாது வியாசர் எங்கேயோ புராணத்தில் சொல்லியிருக்கார் இது வியாசவச்சனாத்துவா தாமோதரா சரி வியாசவச்சனங்கிறது பொறுவாக மகாபாரதம் பதினெட்டு புராணங்கள் தான் அதில் எங்கேயோ இருக்கணும் இனி சஹாக்கு அர்த்தம் சர்வான் சர்வான் அபிபவதி க்மத்தே இ வா சஹகா ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சஹகாங்கிறதுக்கு அர்த்தம் சர்வான் அபிபவதி இ சகா க்ஷமத்தே பொறுத்து கொள்கிறார் என்பதால் சஹா சகிச்சுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் எல்லோரையும் மேலோங்கிறது டாமினேஷன் மேலோங்கி இருப்பது எப்படி சூரிய ஒளி எல்லா ஒளிகளையும் எல்லா விதமான ஒளி தன்மையுடையவற்றையெல்லாம் மேலோங்குகிறதோ அப்படி இறைவன் அனைத்திலும் மேலோங்கி இருக்கிறார் அனைத்திலும் வியாபித்திருக்கிறார் ஆகவே சர்வானு அபிபவதி எல்லாவற்றையும் அபிபவம்னு சொன்னால் ஓவர் பவர் மேலோங்குதல் டாமினேஷன் அப்படின்னு அர்த்தம் அது மாத்திரமில்லை சர்வான் க்ஷமத்தே இந்த உலகத்தை எல்லா தன்மையும் பொறுத்துக்கிறார் கடவுள் பொறுமையிலும் பொறுமையானவர் கோபமும் உண்டு ரொம்ப அளவுக்கு மீறி போகிறபோது கோபிக்க ஆரம்பிப்பார் அதில் சர்வான் அபிபவதி க்ஷமத்தே திவா சஹா சஹகான்னா பொதுவாக சகிச்சுக்கிறதுங்கிற அர்த்தம் இருக்குது அது மாத்தமில்ல சஹகாங்கிறதுக்கு இன்னொரு அபிபவகாங்கிற எடுத்துக்கிறார் சரி அடுத்து. அடுத்தது மகி மகீதரக்கு அர்த்தம் மகீ கிரீப்பேணீ மகீதர வனி விஷ்ணுகிரிஷராசரோ ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு அர்த்தம் சொல்கிறார் நிறைய பேருக்கு புரியாது சொல்கிறது நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு பின்னால் இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பூமி மலையை தாங்கின் இருக்கா மலை பூமியை தாங்கின் இருக்கா அப்படின்னு கேட்டோம் ஆனால் மலை தான் பூமியை பிடிச்சி இழுத்துன்னு இருக்குது இந்த இன்வெர்டட் பீம்லாம் சொல்கிறோமே அதனால தான் மலையை உடைச்சா பூமிக்கு ஆபத்து எங்கேயோ இங்கே உடைச்சான்னா மேலூர்கிட்ட இருக்கிற கல்லெல்லாம் உடைச்சான்னா மலையை உடைச்சான்னா அங்கே இந்தோனேஷியாவில் சுனாமி வருது இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இந்த தேசம் வேறு அது வேறையாக இருக்குது ஏன்னா அதனுடைய தாக்கம் இப்படி இருக்கும் அந்த மலையெல்லாம் வந்து அதனால் தான் ஷிருங்கேரியை சொல்கிற போது அதாவது மலைக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா பூமியை தாங்குவது மலை அதுதான் இங்கே சொல்கிறார் மகிம் மகிம்னு சொன்னால் மகிம்னா பூமியை கிரிரூபேண தரதி இது மகிதர கிரிரூபேண மலை வடிவமாக மண்ணை தாங்குகிறார் மண்ணைனா பூமியை தாங்குகிறார் அப்படிங்கிறதுக்கு அதனால் என்னென்னா வனானி விஷ்ணு கிரையஹா திச வன வனத்தையும் கிரையையும் திசைகளையும் அப்படின்னு பராசரர் வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காருங்கிறார் பராசரோக்தே பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆஹா வனானி விஷ்ணு கிரயா திசாரமாக மகிதரஹாங்கிறதுக்கு ராஜான்னு ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே அந்த அர்த்தம் சொல்லலை மகினா ம பூமியை தாங்குகிறவன் யாருனா ராஜ அரசன் மக்கள் பூமின்னா பூமி கிடையாது பூமியில் வாழ்கின்ற மக்களை அறநெறியிலே நடத்தி செல்கின்றவனுக்கு அரசு பேர் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலையந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா பிரஜாக பரிபாலையந்தாம் அப்படி பண்ணுறாரு அடுத்தது महीधरो महाभाग महाभागा कि अर्थ चल रेच्छया धारय दे महाजना भागजनिया भुंक्ते महाभाग महां महान भाग्यम से அவதாரேஷு இவா மகாபாக சனோ மகாபாகனா பெரியவங்கன்னு அர்த்தம் மகாபாக அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ஸ்வேச் மகான் ஸ்வேச் தேகம் தாரையன் தன்னுடைய இச்சையினால் தனக்கு வேண்டிய உடம்பெல்லாம் எடுத்துக்கிறார் எடுத்துட்டு என்ன பண்ணுறாருனா மகாந்தி உத்ஷ்டானி போஜனானி பாகஜன்யா புங்கே இதுக்கு ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அஞ்சாவது அத்தியாயம் பகவத்கீதை கடைசி ஸ்லோகம் போக யஜதாம் சர்வலோகமஹேஸ்வரம் சுகிருதம் சர்வூத்தம் ஜாத் மாம் சாந்தி மிருச்சதி அதேதான் இங்கே போறம் யபாம் யஜ்யம் தபஸ் எல்லாம் பண்ணினால் என்ன பண்ணுறோம் நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி சாம்பசிவா ஏத்தி அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் ஏதோ சமர்ப்பணம் பண்ணுறோம் அது அனுபவிக்கிறவர் நாம இல்லை பகவான்கிற எண்ணம் இருக்குது ஆக ஹரிர் தாத்தா ஹரிர்போக்தா சிவோதாத்தா வைஷ்ணவ சைவ சம்பிரதாயங்களில் சொல்லுகிறார்கள் ஆகவே ஸ்வேச்சையா தேகம் தாரையன் தன்னுடைய இச்சையினால் உடம்பை தரித்து கொண்டு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் அனுபவிக்கிறாரோ மகாந்தி உத்கிருஷ்டானி போஜனானி போஜனானின்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் போஜனோன்னா சாப்பிட்றது இல்லை ஃபைசென்ஸ் எல்லாம் இந்திரியம் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லோராக எல்லாத்தையும் அனுபவிக்கிறது பாகஜன்யானி புங்க்த்தே சுருக்கமாக சொன்னால் சஹசிரசீரிஷா புருஷா சஹசிர அக்ஷ சஹசிரபாத் சொல்கிறோம் இல்லையா அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கொசுவாக இருக்கட்டும் எல்லா தலைகளும் அவருடைய தலைகள் எல்லா மக்களும் அவர் மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் கடலுக்குள்ளே இருக்கிறதாக இருக்கட்டும் எல்லா விதமான லட்சம் ஜீவராசிகள்னு சொல்கிறோம் சரீரங்கள் ஜீவர்கள் ஒன்று தான் ஆனால் பாடி வேறு வேறையாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாடிஸ் அதில் அனுபவிக்கிறவர் யாருன்னா அனைத்திலிருந்தும் நுகர்பவன் அவனே அப்படிங்கிற ஒரு பாவனை ஒரு என்னது ப்ராட் அவுட்லுக் இறைவன்தான் எல்லா உடல்களிலும் இருந்து கொண்டு அனுபவிக்கிறான் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு சொன்னதுனால அவனே தான் உயிராகவும் இருக்கிறான் சாதாரணமாக உயிருக்கு உயிராகன்னு சொல்லணும் உயிராகின்னே சொல்லியிருக்கு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி ஊன்னால் என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊன்று உயிராகி இருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஊன் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை சண்டை போடுறதும் அவர் தான் இது வந்து ஒரு பக்தனுடைய விசாலமான திருஷ்டி அவன் அதை பற்றி பார்க்குறதில்ல எல்லாமே ஈஸ்வரமயம் நினைக்கிறான் அதனால் அவருக்கு பேர் மகாபாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவர் புங்கேதி அப்புறம் இன்னொரு அர்த்தம் மகான் பாகா பாக்யம் அசிய அவதாரேஷு இதுவா மகாபாக அதாவது பெரும் பங்கு வகிக்கிறார் அவதாரங்களின் வாயிலாக சமூகத்திலே பெரும் பங்கு வகிக்கிறார் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் போன்ற அவதாரங்களின் வாயிலாக அசிய அவதாரேஷு மகான் பாகா இது மகாபாக அது வந்து சமூகத்துக்கு ஒரு பாக்யம் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அவர் பெரும் பங்கு வகித்து சமூகத்தினுடைய தீமைகளை ஒடுக்கி நன்மையை கொடுக்கறதுனால அவர் பெரும் பங்கு வகிக்கிறார் அது மக்கள் செய்த பாக்யம் அப்படிங்கிறது भाग्यमस्य महाभागः महा वेगवान।, वेगवान वेगवान, वेगवान। अनेजत மூடிஞ்சி अने मनसो வேகவான் इति ஜவாஜத்து எக்கோஜவீய் வேக स्पीड़ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வேகம் அதுக்கு சம்ஸ்கிருத்தில் இன்னொரு பதம் ஜவஹான்னு பேர் தத்வான் வேகவான் இந்த சைவ சம்பிரதாயத்துலாம் சுவாமிக்கு வேகமூர்த்தின்னு இருக்குது போகமூர்த்தி வேகமூர்த்தி யோகமூர்த்தி அப்படின்னுலாம் இருக்குது அப்படி வேகமூர்த்தி சொன்னால் சில இதில் வந்து தட்சிணாமூர்த்தியை வேகமூர்த்தின்னு சொல்லுவாள் சில பேர் வந்து யோகமூர்த்தின்னு சொல்லுவாள் காரணம் என்னன்னா சுவாமி கீழே இருக்கார்லையா அந்த அசுரன் அசுரனை கொல்றார் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க ஆக வேகவான் வேகவான்னா என்ன அர்த்தம்னா மனதை விட அவர் ஸ்பீடாக இருக்கார்ண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கேயும் இருக்காருன்னு அர்த்தம் வேதத்தில் இருக்குது அனே ஜதே கம்மன சோஜவீ யோனை நேவா ஆப்னு வன்பூர்வரிஷாத் தாவத்தே தித்தப தரிஷ்வா தீசாவாசியோபனிஷத் நாலாவது மந்திரம் அனேஜத்து அது அசையாதது எனினும் அசைவது போல காணப்படுகிறது அது நகராதது எனினும் அதுதான் மேகமாக போகிறது அனேஜத் ஏக்கம் அனேஜதேக்கம் மனசோஜவீய மனதை காட்டில் முன்னாடி அங்கே போயிருக்கு எல்லாத்தையும் கடந்தது நான் என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு அர்த்தம் எங்கே போனாலும் அதுதான் முன்னால் நிற்கிறதுன்னா அப்போ என்ன அர்த்தம் ஸ்பே நான் எங்கே போனாலும் ஸ்பேஸ் இருக்குன்னா ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது அது ஸ்பேஸுக்கே ஆதாரமாக இருக்கிற வஸ்து வானாகின்னு சொன்னதுனால அந்த வஸ்து எப்படி இருக்கும்னா கேட்கவோ வேணும் ஆகாஷமே சர்வ வியாபகமாக இருக்கிற போது ஆகாசத்துக்கு காரணமான பரமேஸ்வரன் சர்வ வியாபகன் என்று சொல்லவும் வேண்டுமோ அதனால் அவருக்கு அப்படி பேர் வேகவான்கிறதுடைய கடைசியில் கன்க்ளூஷன் என்னன்னா வேகவான்னா சர்வ எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் கீதையில் பகவான் சொன்னார் யார்கிட்டையெல்லாம் என்னெல்லாம் சிறப்பு இருக்கோ அந்த சிறப்பெல்லாம் என்னோடதுன்னு விட்டார் இப்போ வந்து மீட்டர் ஓடுறான் எத்தனையோ மீட்டர்லாம் ஓடுறான் அந்த ஓடுறவனுடைய சக்தி யாருன்னா இறைவன் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் மேல் ஃபீமேலோட கெப்பாசிட்டிஸ் மேல் வந்து பிகினிங்கில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பான் அப்புறம் கீழ் போயிடும் ஃபீமேல் வந்து பிகினிங்கில் ஸ்பீடு இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பீடு பிக்கப் ஆகிடும் அதுதானே உண்மை வாழ்க்கையில் இது இது ரிசர்ச் பண்ணி சொல்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் லௌகிகமாக பார்த்தா கூட அப்படி தான் கல்யாணத்தின் போது அப்படி தான் மந்தமாகத்தான் இருந்தது அப்புறம் இப்போ பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் அது வந்து ஃபிசிக்கலாகவே அதாவது என்ன சொல்கிறது Uh, uh, physiological அப்படியே அந்த ஆங்கிளிலே சொல்லப்பட்டிருக்கு இது உண்மை ட்ரூத் அதெல்லாம் இருக்கட்டும் எல்லார்ட்டையும் இருக்கிற ஏதாவது சர்வகதத்துவம் சர்வ வியாபக தத்துவம் இன்னொன்று நினைத்தோம்னா வேக வேகத்தை உடைய வஸ்துக்களுள் நான் வேகமாக இருக்கிறேன் வேகத்தை உடையவன் கீதையில் சொன்ன மாதிரி அறிவாளிகளிடத்தில் அறிவாக இருக்கிறேன் எல்லா இடத்துலேயும் அந்த இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா புத்திர் புத்தி மத தேஜஸ் உடையவர்களிடத்தில் தேஜஸ்வியாக நான் இருக்கிறேன் அப்படியே எடுத்துக்கலாம் ஆனால் ஆச்சாரியர் இங்கே எப்படி சொல்லலை வேகஹான்னா ஜவஹா ஜவஹான்னா என்ன தத்வான் அதை உடையவன் வேகவான் வேகத்தை உடையவன் அதுக்கு பிரமாணம் என்ன ஈஷாவாச உபனிஷத்தில் சொல்கிறார் அனேஜ மனசோ ஜவீஹா மனதைக் காட்டிலும் வேகமானவன் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை சிந்தனை பண்ணினா இந்த வேகவான்கிற சப்தத்துக்கு அர்த்தம் புரியும் தக்காந்த புல்லிங்க வேகவத் ஷப்தேகவான் வேகவந்தௌ வேகவந்த வேகவந்தம் வேகவந்தோ வேகவத்தை அப்படி படிக்கணும் அடுத்தது அமிதாசனம்ஹாரசமய விஸ்வம் அஷ்நாதி அமிதா ஷனகா எல்லாத்தையும் அழிக்கிற போது அத்தனையும் சாப்பிட்டுடுறார் அந்த கீதையில் வருதே எல்லாம் வந்து காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரபுத்தஹா லோகான் சமாகர்த்த மிகப் பிரவருத்தஹா ஒரு ஸ்லோகம் இருக்குது அர்ஜுனன் கேட்போம் என்ன இப்போ பெரிய உக்ரூபமாக இருக்குது இது என்னதுன்னு அழிவு காலமாக நான் காட்சி அளிக்கிறேன் எல்லாத்தையும் விழுங்குற டைம் அதை தான் இங்கே சொல்கிறார் சம்ஹஹார சமயே சம்ஹார நேரத்தில் விஸ்வம் விஸ்வம்னால் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அஷ்வநாதி ஒரேடியாக கொரோனா வைரஸ் அப்படியே தூக்கி போய்டும் எல்லாம் ஓம் தத் சத் அத்தனை பேர் அவுட் ஒரேடியாக ஊரே நம்ம என்ன தான் எவ்வளோ தப்பிக்க முடியுமா என்ன ஆஹா சம்ஹார சமயே விஸ்வம் அஸ்நாதி பிரபஞ்சத்தையே அப்படியே சாப்பிட்டுறார் அமிதாசன அசனகன்னா சாப்பிட்றது அசனகனா சாப்பிடுபவன் மிதாசனஹா அளவா சாப்பிட்றவன் அமிதாசனா ந மிதாசன அமிதாசன சாப்பிட மாட்டான்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவான்னா அப்போ என்ன அர்த்தம்னா சம்ஹார சமயத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவான் அளவுக்கு மீறி சாப்பிட்றவனுக்கு அமிதாசனகான்னு தான் பேர் அத்தியாசன அமிதாசன இப்படிதான் பேர் ஆக அத்தனையும் சாப்பிட்ருவோம் அதனால் சுவாமிக்கு என்ன பேருன்னு அமிதாசனாய சமயத்தில் இது பண்ணிவிட்றார் அடுத்த ஸ்லோகம் உத்வ க்ஷோபணோ தேவ உத் பிரிச்சு சொல்லணும் உத்வ க்ஷோபணோ தேவ ஸ்ரீகர்பரமேஸ்வர உபவ கஷோர் கனோ சரி உத்வாக்கு அர்த்தம் பாகலாம் பிரபஞ்ச உற்பத்தி உபதனா உபவ உம்சாராத் இதுவா உபவாக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் பிரபஞ்ச உத்தி உதன உபவ இந்த ஏற்கனவே பார்த்தோம் ஐபா ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறார் மெட்டீரியல் காசாக இருக்கிறார் ஆகையினால் உத்பவா அதாவது கூறியது கூறல் சகசிரநாமத்தில் தோஷம் கிடையாது புனருக்தி தோஷம் கூறியது கூறல்கிறது ஒரு குற்றம் ஆனால் சஹசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களில் கூறினது கூறுவது குற்றம் கிடையாது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்குது வேறு வேறு வேர்ட்ஸில் சொல்கிறது அப்படின்னா அந்த தோஷம் கிடையாது சகசிரநாமத்தில் எத்தனை தடவைனா சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம சிவாயை எத்தனை தரம் சொல்லலான்னா நாராயண எத்தனை தரம் சொல்லலாம் எத்தனை தடவைனா சொல்லலாம் சொல்ல சொல்ல நல்லது ஆகா பிரபஞ்ச உற்பத்தி உபாதான காரணத்துவாத்து பிரபஞ்ச அதனால் உத்பவா உத்பவான்னா என்ன அர்த்தம் அவரிடமிருந்து தோன்றியிருக்கிறது உற்பத்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஆகா அவரிடத்துலேருந்து தோன்றினத்துனால சத்காரியவாதம் சத்துலேருந்து தோன்றுகிறது இதை வச்சு தான் சித்தாந்தங்கள்லாம் இருக்குது ஆகவே இந்த ஜெகத் காரணத்துவந்தான் சாஸ்திரங்கள் முக்கியம் படைப்புக்கு மூல காரணம் என்ன குத்த ஆஜாத்தா குதையம் விசுஷ்டி ஆகா உத்பவாக்க அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்ன கடந்தவர்னு அர்த்தம் அதாவது படைப்பின் தோற்றத்துக்கு காரணமானவர் அப்படி ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா இந்த படைப்பினால் பாதிக்கப்படாதவர் நம்ம ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அவ்வளோ அபிமானம் வச்சுன்னு இருக்கோம் இறைவன் இவ்வளோ ஒரு மாபெரும் சிருஷ்டியை பண்ணிவிட்டு குழந்தைகள்லாம் மணல் வீட்டை டெமாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு போயிடுறார் நம்மளானால் நம்ம இந்த அல்ப புத்தியை வச்சு ஏன் கடவுள் இப்படிலாம் பண்ணுறார் அப்படின்னா அடவுள் அது அதுதான் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்கடே கிரீடார்த்தம் ஸ்ரீஜதி பிரபு அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது படைப்பு இப்படி தான் இருக்கும் அளவுக்கு மீறி கேள்வி கேட்டால் தலை தான் சுற்றும் அதனால் அக்செப்ட் பண்ணு சிருஷ்டியை நமஸ்காரம் பண்ணு அலை பெரிசாக நம்ம வணங்கிட்டியானா அலை மேலே போயிட்டு போய்டும் भवात இல்லை ஏன் भवात இழுத்துனு போய்டு அவ்ளோ உஷ்ணவரத் உத்வவாங்க இருத்துக்கே உத் உபவ உத்தி காரணத்த உதன உத்கத்தா பவாத் பவாத்து உத்கத்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம் சம்சாராத் இறைவன் வந்து இவ்வளவு பெரிய படைப்பை படைச்சிருந்தாலும் இந்த படைப்பில் அவன் மயங்கி போகிறது இல்லை தன்னுடைய படைப்பில் நம்ம மயங்கி போகிறது நம்ம ஒரு ஆசிரமத்தை சிருஷ்டி பண்ணிட்டு ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு கட்டிடத்தில் கிராக் விழுந்துவிட்டால் கூட ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் பகவானுக்கு இப்படி ஆகுமா என்ன பூமியே புலந்தாலும் சரி ஊழிக் காலம் வந்தாச்சுன்னு சொன்னால் தாண்டம் ஆரம்பிச்சிடுவார் ஊழித்தாண்டம் ஆடுவர் நமக்கு தெரியாது பவாத் உத்கதா இந்த சம்சாரத்திலேருந்து கடை சம்சாரத்தை கடந்தவர்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் அடுத்தது க்ஷோபண சர்க்காலே பிரகிரும் புருஷஞ்ச பிரவிஷ்ய க்ஷோபையாமசை इति ோ பிரருஷ பிரவிஷாத்மேச்சையோ சில விணுபுராணே அதாவது படைப்பு காலத்தில் இங்கே தான் ரொம்ப முக்கியமாக சிலதெல்லாம் இருக்குது பிரகிரும் புருஷஞ்சப் பிரவிஷ்ய ரொம்ப சூக்ஷமான விசாரந்தான் இது சாதாரண விஷயம் இல்லை இது ஏன்னால் நீங்கள் பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் பார்த்தா பிரகிருதி புருஷஞ்சைவ வித்தியநாதீபாவபி விக்காராம்சகுணாம்ஷைவ வித்தி பிரகிருதிசம்பவான் அங்கே பிரகிருதிதம் புருஷதத்துவம்னு இருக்குது இது ரொம்ப நுணுக்கமான ஒரு சித்தாந்தம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது சர்க்க காலே சர்க்க காலேன்னா படைப்பு காலத்தில் பிரகிருதி புருஷஞ்ச பிரவிஷ்ய பிரகிருத்தினிடத்திலும் புருஷனிடத்திலும் நுழைந்து அந்த பிரகிருதி புருஷனை என்ன பண்ணுறதுன்னா அசைக்கிறது ஒன்றும் வேண்டாம் ஒரு சிருஷ்டி பண்ணணும்னு பகவான் நினைக்கிறாருன்னா ஆணையும் பெண்ணையும் ஆசைப்படுத்துகிறார் காமதேவன் மாதிரி ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒரு மிருகமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டு பேர் மனசையும் சஞ்சலப்படுத்துகிறார் கஷோபயமாசை சிருஷ்டி பண்ணணும்னாலே சிருஷ்டிக்கு என்ன வேணும் அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி குதிரையாக இருந்தாலும் சரி அது மனுஷனாக இருந்தாலும் சரி எல்லாரையும் என்ன பண்ணுறாருன்னா உள்ளுக்குள்ளே புகுந்து கலக்கிறார் அதுதான் இங்கே சொல்கிறார் சர்க்க காலே சிருஷ்டி பண்ணுற போது பிரகிருத்திலையும் புருஷனுக்குள்ளேயும் நுழைஞ்சு எப்படிங்கிறது கேள்வி வேறே காமதேவா இன்னொரு இடத்துல இருக்குது காமதேவ் காமபால காமி காந்த கிருதாகமஹா வரப்போகிறது பின்னால் அதில் பார்க்க போகிறோம் க்ஷோபயமாச இங்கே இது மகாதத்துவம் இது வந்து சாதாரணமாக இங்கே சொல்கிறோம் ஆக இந்த ஹோல் சிருஷ்டிக்கே என்ன தேவைப்படுறதுன்னா பிரகிருதி பிரகிருதி தத்துவம் புருஷ தத்துவம் இந்த ரெண்டு தத்துவத்துக்குள்ளேயும் சைத்தன்யம் வியாபிக்கிறது நான் இங்கே சொல்கிறது காமம் இங்கே சொல்கிறது காம தத்துவம் அங்கே சொல்கிறது காம தத்துவம் இல்லை அதிஷ்டான தத்துவம் அந்த அதிஷ்டானம் இருக்கிறபோது பிரகிருதி புருஷனுக்குள்ளே காமம் ஏற்படுறதா இல்லை இந்த சைத்தன்யம் வந்து காமத்தை உண்டு பண்ணுறது நிர்வீக்காரமான சைத்தன்யம் எப்படி சவிகாரத்தை உண்டு பண்ணுறது இது விசாரத்துக்குரிய விஷயம் ஆனால் நம்ம இதில் இருக்கிறது அப்படியே படிச்சுடுவோம் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக இருக்குது ஆக குஷோபனஹாங்கிற சப்தம் பாஷ்யம் ரொம்ப விச்சாரம் பண்ணக்கூடியதாக இருக்குது பிரகிருதி புருஷன் இந்த இடத்துல புருஷ சப்தத்தை எப்படி அர்த்தம் பண்ணுறது ஏன்னா அதுக்கு ஸ்லோகம் கோட் பண்ணுறார் விஷ்ணு புராணத்தில் பிரகிருதி புருஷஞ்சைவ பிரவிஷ்ய ஆத்ம இச்சையா ஹரிஹி ஹரிஹி பிரகிருடத்துலையும் புருஷனிடத்துலேயும் நுழைஞ்சு பிரவிஷ்ய க்ஷோபயமாசை அவர்களை எல்லாம் கலக்க முறை செய்கிறார் சர்க்காலே சர்க்காலே சர்க்காலேன்னா படைப்பு தொடக்கத்தில் சர்க்கம்னா சிருஷ்டி ஆரம்ப காலே வியய அவ்ய வியய அவ்வய் ஆஹா அவ்வய அவ்வய பகவான் ஸ்ரீ வியாவ்ய் வியயம்னு சொன்னால் மாறுறது இங்கே இந்த இடத்துல வியயசத்துக்கு வியயச்தத்துக்கு விகாரம் மாடிஃபிகேஷன் அவ்யயம்னு சொன்னால் மோஷன்லெஸ் மாடிஃபிகேஷன் கிடையாது அவயமாகவும் வயமாகவும் வயவியய பிரவிஷ்ன்னு போடணும் வயவியய பிரவிஷ் முதல்ல இங்கே முதல் என்ன இருக்குது ஸ்லோகத்தை பாருங்க ஹரி ஆத்மேச்சையகிருஷ்வ பிரவிஷ சர்க்காலே க்ஷோயமாய பிரவிஷ இதில் வந்து நம்ம தத்துவங்கள்லாம் நிறைய விசாரம் பண்ணணும் மாயாசக்தி அப்புறம் மாயாசக்தி சுத்தச்சைதம் கீதையில் இதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறேன் எட்டாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகம் பகவத் கீதை பர்து பாவோன்யோ வநாத்தன எஸ் சர்வூஷு நஷியத்சு நினியத்தீ அப்படி தான் நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம் ரெண்டாவது லைனில் வந்து முதல் லைன் கரெக்டு பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாத்தனா அந்த இடத்துல ரெண்டு அவ்வியக்தம் இருக்குது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும் ஆக இது ஒரு ஒரு கம்பீரமான ஆழமான விஷயத்தை உள்ள ஒரு ஸ்லோகமாக இருக்குது இது ஒரு டாப்பிக்காக இருக்குது ஏன்னா சாதாரணமாக புரு பிரகிருத்தியில்தான் புருஷன் உழையிறான் தவிர பிரகிருத்தியும் புருஷன்லையும் நுழையிறான்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து கீதையில் பார்த்தோம்னா மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூய தேசராச்சரம் ஹேத்துனா அனேன கௌந்தேய ஜகத் திபரிவர்த்தே என்னுடைய என்னுடைய சந்நிதியில் பிரகிருதி சிருஷ்டி பண்ணுறதுங்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் கீதையில் அங்கே முதல் போருஷெல்லாம் படித்து பாருங்கள் தெரியும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் படித்து பாருங்க ஒன்பதாவது அத்தியாயத்தில் அதே மாதிரி பதிமூணாம் அத்தியாயத்தில் பிரகிருதி தத்துவம் புருஷ தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரகிருதி புருஷ தத்துவங்கிறது சாங்கிய சித்தாந்தம் இந்த சாங்கிய சித்தாந்தத்தை தான் எல்லா சித்தாந்திகளும் வாங்கிட்டுருக்காங்க ஆனால் சாங்கியர்கள் நிரீஸ்வரவாதிகள் சாங்கியர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதுதான் விசித்திரம் இந்த சாங்கிய சித்தாந்தத்திலேருந்து தான் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் யோ பதஞ்சலி எடுத்துண்டர் பதஞ்சலி சேஸ்வரவாதி ஆனால் அவர் சொல்கிற ஈஸ்வர லக்ஷணமே வேறு பகவான் பதஞ்சலி கபிலருடைய மதமாகிய இந்த சாங்கிய சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு இருக்கார் இந்த சாங்கிய சித்தாந்தம்தான் எல்லா மதங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்குது சைவமாக இருக்கட்டும் வைஷ்ணவமாக இருக்கட்டும் சாக்தமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருந்தாலும் சரி நமக்குள்ளே அதில் தான் இருக்குது இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பெருசு ஆனால் யோகா சாஸ்திரங்கள் அது எடுத்துன்னு இருக்குது ஆகலாம் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்குது ஏன்னா புருஷனு உள்ளே நுழையிறேங்கிறார் இதை சொல்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அது ரொம்ப சுலபந்தான் ஆனால் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது கரெக்டாக நமக்கு தெரியணுமே இது இந்த இடத்துல இது விசாரத்துக்குரியதாக இருக்குது க்ஷோபணஹான்னு ஒரு நாமா அது நம்மளை க்ஷோபணம் பண்ணுறது க்ஷோபணஹா என்ன உளுக்கிறது கலக்கிறது அப்படின்னு அர்த்தம் க்ஷோபணம் பண்ணு அப்படின்னு ஆனால் அது எப்படி கலக்கிறதுன்னு அந்த ஸ்லோகமே இந்த டாப்பிக்கே க்ஷோபனஹாங்கிறதே கலக்கிறது அதோட பாஷ்யம் வியாக்கியானம் எப்படி ஆச்சாரியர் சொல்கிறார் தெரியாது ஏன்னா இதுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா விவர்த்த காரணத்தை எடுக்கணும் அப்போ ப்ரவிஷ்யான் இருக்குது அப்போ ப்ரவிஷ்யன்னா எங்கே போகணுன்னு தெரியுமோ நமக்கு தத் சிருஷ்டுவா ததேவான் அங்கே இருக்குது உபநிஷத்தில் சொல்லிருக்கு அது உள்ளே நுழைஞ்சிதுங்கிறது உள்ளே நுழைஞ்சதுன்னா என்ன அர்த்தம் அப்போ உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது துவைத்தமாக அத்வைத்தமாக கேள்விலாம் வரும் ஆக இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நன்றாக பொறுமையாக அடுத்த வகுப்பில் விசாரம் பண்ணுவோம் இந்தளவில் நான் நிறைவு செய்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம் नमामि नमोस्त्वनन्ताय அனைைத்தியம் நி புஷோத்தமோஸ்தூரிபாஹவே சகசிரியா சகசிரோட்டியு நம கோவிந்தநீர் சூமாராஜி